வணக்கம் செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்ப்புக் கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மொபைல் திகார் திருவிழா சத்தீஸ்கர் மாநில அரசால் நடத்தப்பட்டது இரண்டு மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தால் சேர்ட் யோஜனா என்ற திட்டம் ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி அன்று தொடங்கப்பட்டுள்ளது மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டில் மின் ஆளுமை குறியீட்டு பட்டியலில் நூத்தி தொண்ணூத்தி முதல் இடத்தை பிடித்துள்ள நாடு டென்மார்க் நான்கு வியட்நாம் இலங்கை தாய்லாந்து மற்றும் மியான்மர் ஆகிய ஆசிய நாடுகளுக்கு வெள்ள முன்னறிவிப்புகளை அறிவிப்பதற்கான தலைமை வானிலை மையம் தலைமை வானிலை மையம் இந்தியாவில் அமைய உள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஆளுநர் நிஜ்மா ஹெப்துல்லா உள்ளிட்ட ஐந்து பேருக்கு சிறந்த நாடாளுமன்றவாதி விருது யாரால் வழங்கப்பட்டுள்ளது இரண்டு யாருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான மோகன் பகன் ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது மூன்று மிஷின் சத்யா நிஸ்தா திட்டம் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள அமைச்சகம் எது நான்கு சென்னை தரமணியில் ஊட்டச்சத்திற்கான வேளாண் முறை என்ற தலைப்பில் தேசி அளவிலான கருத்தரங்கு யாருடைய தலைமையில் நடைபெற்றது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி